ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே சாஸ்திர கருத்துக்களை முறையாக சொல்ல முயற்சியை மேற்கொண்டு தொடர்ந்து கருத்துக்களை கூறிவர முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் மனித பிரிவின் சிறப்பை பார்த்து அது அறிவு என்று தெரிந்து அதற்கு சாஸ்திரங்களின் துணை வேண்டும் என்று அறிந்து பிறகு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் வாழ்க்கையின் குறிக்கோள்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் பல கோணங்களிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் இப்பொழுது வேதம் என்றால் என்ன என்கிற கருத்தை பற்றி சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம் வேதங்கள் உயிரானது உடலுக்கு வேறானது என்றும் உயிருக்கு பல உடல்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்றும் சொல்லுகிறது இதை நாம் பிரத்யக்ஷமாகவோ அனுமானமாகவோ தெரிந்து கொள்ள முடியாது மறுபிறவிக் கொள்கை உயிர்வேறு உடல் வேறு ஆத்மா அல்லது ஸ்வர்க்கம் நரக்கம் புண்ணியம் பாபம் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நாம் வேதத்தின் துணை கொண்டுதான் சாஸ்திரங்களின் துணை கொண்டுதான் அறிகிறோம் நம்முடைய கண் காது மூக்கு நாக்கு எல்லாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்க்கையை பலர் தொலைத்து விடுகிறார்கள் ஆனால் வேதங்கள் தாயைக் காட்டிலும் நமக்கு சரியான வழியை காட்டுகிறது ஆதிசங்கரர் எண்ணற்ற தாய் தந்தைக்கு ஒப்பானது வேதம் என்று உபனிஷத்திலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் எனவே வேதங்களை நாம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதங்களில் கூறுகிற கருத்துக்கள் எல்லாம் பொய்யல்ல என்கின்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெயர்தான் ஸ்ரத்தை இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சில நமக்கு புரியலாம் பல புரியாமலும் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அதனுடைய உபதேசங்களை நாம் பின்பற்றி வருவோமே நன்றாக தெளிவாக அவைகள் கூறுகின்ற ஆழ்ந்த பல உண்மைகளை உணர முடியும் எனவே வேதங்களில் நமக்கு ஸ்ரத்தை வேண்டும் இந்த கருத்தை இப்பொழுது ஆழ்ந்து சிந்திக்கிறோம் வேதங்களில் புண்ணியம் பாபம் சொர்க்கம் நரகம் ஆத்மா மறுபிறவி புனர்ஜென்மம் எனப்படுகிற மறுபிறவி கடவுள் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஸ்ரத்தை ஸ்ரத்தா என்றால் சாஸ்திரத்தினிடத்திலும் அந்த சாஸ்திரத்தை எடுத்து உபதேசிக்கிற குருவினிடத்திலும் இவர்கள் யாரும் பொய் சொல்லவில்லை சாஸ்திரம் சொல்லுவது பொய் அல்ல குரு உபதேசிக்கின்ற விஷயம் பொய் அல்ல என்கின்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்திற்கு பெயர்தான் ஸ்ரத்தை இந்த ஸ்ரத்தை உடையவர்கள்தான் வேதக்கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் நம்முடைய திருக்குறள் இதன் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது வேதங்களை கற்றவர்கள் திருக்குறளை கற்கும் பொழுது வேதத்தினுடைய கருத்துக்கள் எவ்வளவு எளிமையாக உபதேசிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் வள்ளுவரும் சொல்லுகிறார் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இதன் பொருள் என்ன நிலத்து மறைமொழி ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற வேதங்களுடைய கருத்துக்கள் நிறைமொழி மாந்தருடைய பெருமையை காட்டி விடுகிறது என்கிறார் ஆகவே வேதங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நிறைமொழி மாந்தர் என்கிற ரிஷிகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது தொல்காப்பியரும் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே சம்ஸ்கிருதம் தமிழ் என்ற வேற்றுமை பாராட்டாது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் நன்கு கற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்